அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மனைமாற்றி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை எனமாட்சித்து ஆயினும் இல் அன்பர்களே வாழ்க்கை துணைநலம் என்ற இல்லறவியலின் இரண்டாவது தலைப்பிலுள்ள குரட்பாக்களை முறையே படித்து பொருள் தெரிந்து கொள்கின்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் முதலில் சொன்னார் குடும்ப வாழ்க்கைக்குரிய குணங்களோடு பெண்ணானவள் இருக்க வேண்டும் தன்னுடைய கணவனுடைய வருவாய்க்கு தகுந்தபடி செலவு செய்யக்கூடிய பண்புடையவளாக வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நாம் அதை வந்து பிறரோடு ஒப்பிடாமல் குடும்ப தர்மங்களையெல்லாம் புரிஞ்சுண்டு அந்த பெண்ணுக்கும் குடும்பம்னா என்னங்கிற தெளிந்த அறிவு தேவை அத்தகைய அறிவை எல்லோரும் அவளுக்கு வழங்க வேண்டும் அவளும் வெறுப்பு வெறுப்பின்றி அவற்றை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து இப்போ இரண்டாவது குரட்பாடில் என்ன சொல்கிறார் குடும்பத்துக்கு வேண்டிய குணங்கள்லாம் சரியாக இல்லைன்னா வாழ்க்கையில் என்னதான் பொருளாதாரம் உறவுகள் இருந்தாலும் மனைவியினுடைய பண்புகள் சரியாக அமையவில்லை என்றால் அது எத்தகைய சிறப்பை உடையதாக இருந்தாலும் பயனற்றதாகிவிடும் எனவே அதனை வலியுறுத்தி சொல்கிறார் அதனுடைய ஆற்றல் மிக முக்கியமானது அரண் வலியுறுத்தலில் பார்த்தோம் இல்லையா அறத்தினூங்கு ஆக்கிரமம் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடுன்னர் ரெண்டாவது குரலில் அரண் ஆகா தர்மத்தை காட்டிலும் இன்பத்தை ஆக்கி தருவது வேறொன்றும் இல்லை தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் அதை காட்டிலும் கெடுதல் வேறொன்றும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார் இல்லாழ்கண் மனைமாற்றி இல்லாயின் அப்படி படிக்கணும் இல்லாழ்கண் இல்லத்தை ஆளுகின்ற மனைவி நடத்து மனைமாற்றி குடும்ப வாழ்க்கைக்குரிய அறிஞர்களால் மதிக்கப்படும் நல்லெண்ணம் நற்செயல்கள் இதற்கு முன்னால குரலேயே சொல்லப்பட்டது இல்லாயின் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லற எனை எனமாட்சித்து கணவன் எத்தகைய அறிவு செல்வம் நற்பண்புகள் நற்செயல்கள் ஆயினும் உடையவனாக இருந்தாலும் இல் அது பயனற்றதாகிவிடும் இல்லைங்கிற அர்த்தத்தில் சொல்கிற முதல்ல இல்லைன்னா குடும்பம் இப்போ இல்லைன்னா இல்லை இல்லாமல் போய்விடும் அர்த்தம் இல்லத்தை ஆளுகின்ற மனைவியினிடத்து குடும்ப வாழ்க்கைக்குரிய அறிஞர்களால் மதிக்கப்படுகின்ற நல்ல எண்ணம் நற்செயல்கள் நல்ல சொற்கள் அதையும் சேர்த்துக்கணும் இல்லை இல்லற வாழ்க்கையானது கணவன் எத்தகைய அறிவு செல்வம் நல்ல குணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் உடையவனாக இருந்தாலும் அது பயனற்றதாகிவிடும் சிறப்பை தராது குடும்ப வாழ்க்கை சிறப்பை தராது என்பது கருத்து பரிமேலழகர் சொல்லுகிறார் மனையரத்திற்கு தக்க நற்குண நற்செய்கைகள் ஒருவனது இல்லாளு இடத்து இல்லையாயின் அவ்வாழ்க்கை செல்வத்தால் எத்துணை மாற்றிமை உடைத்தாயினும் அகுது உடைத்தன்று இல் என்றார் பயன்படாமையின் வெடிவேலு செட்டியார் சொல்கிறார் நற்குண நற்செய்கையுடைய மனையவள் இல்லாத இடத்து இல்வாழ்க்கை எவ்வளவு சிறப்புடையதாக இருப்பினும் பயன்படாமல் போய்விடுகிறது அப்படின்னர் அரசனுடைய இலக்கணங்களை இறைமாட்சி என்று கூறிய திருவள்ளுவர் இல்லத்தை சிறப்பாக நடத்துகின்ற பெண்ணின் குணநலனை மனைமாட்சி என்கிறார் இது பற்றி நாம் மேலும் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம் மனைமாற்றி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை என மாற்றித்து ஆயினும் இல் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம்